صدق சுதக்லாஹுல் அலிம் கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே அல்லாஹா குலஹான செய்த மிக பெரிய கிருஃபை கர்ணையின் காரணமாக மாதத்தில் நுழையக்கூடிய சந்தர்ப்பத்தையும் நமக்கு நல்கியிருக்கிறான் வந்திருக்கிறான் அலகமது இல்லாஜா மாதம் என்று சொல்லக்கூடியது இஸ்லாமிய கலண்டரில் இருக்கக்கூடிய கடைசி மாதம் என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம் ஹிஜாவுக்கு அடுத்து வரக்கூடியது மொஹரபுல் ஹராம் இஸ்லாமிய புது அது இருக்கிறது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் மாதத்தினுடைய சிறப்புகள் அதனுடைய ஆரம்ப பத்து நாட்களுடைய மகிமைகள் சம்பந்தமாக குரான் ஏராளமான கருத்துக்களையும் ஏராளமான விடயங்களை சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களும் எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள் எப்படி ரமபானுடைய காலத்தில் நோமு பிறனாக்கு முன்னெடுக்கக்கூடிய ரமதானுடைய கடைசி பத்து தினங்கள் எவ்வளவு முக்கியமான நாட்களாக இருக்கிறதோ திக்காவுடைய அமலுக்குரிய நாட்களாகவும் சுதக்காக்களுக்கு நாட்களாகவும் லேலத்து இரவாக இருப்பது போன்று ஹஜ்ஜு பெற நாளைக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒன்பது பத்து இரவுகளும் அல்லாஹுடைய பார்வையில் கண்ணியத்துக்குரிய சங்கைக்குரிய இரவுகளாக இருப்பதையும் அவதானிக்க முடிகிறது சொன்னால் காலங்களை படைத்தவன் அல்லாஹ் காலத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் வானம் பூமிக்கு மாத்திரமல்ல வானம் பூமியிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வானத்திலேயும் வானலோகத்தில் சுத்தி கொண்டிருக்கக்கூடிய அதாவது சூரியன் சந்திரன் இவைகள் அனைத்துக்கும் சொந்தக்காரன் அவனாக இருக்குகிறான் இரண்டாவது அதை அவன் நிர்வகித்துக் கொண்டு வருக்குகிறான் அல்லாஹ்ஷ வல்கமரான் வானலோக அதாவது சந்திரனையும் சூரியனையும் கணக்கெடுப்புகளுக்காக வேண்டி மக்கள் அதை வைத்து தன்னுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லா சுல்ஹான குரானுடைய பல ஆயக்களினுடாக அல்லா சுல்ஹான இதை மிகவும் அழகாக தெளிவுபடுத்துகிறான் எஸ் அலுனகானில் இந்த பிறையை பற்றி உங்களிடத்தில் மக்கள் கேள்வி கேட்புகிறார்கள் ஏன் இது எப்படி இப்படி சிறிதாக இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாக மாறி பதினைந்தாவது இரவு பரிபூர்ணம் அடைந்து எப்படி அது மீண்டும் எப்படி குறைந்து கொண்டு போகிறது இதனுடைய காரணம் என்ன என்பதாக மக்கள் நபிசுல்லாஹூ ஆலோசனை கேட்ட சந்தர்ப்பத்தில் அல்லாஹு நீங்கள் அவர்களுக்கு பதில் சொல்லுங்கள் என்று சொல்லி அதற்குரிய பதிலையும் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்வதற்கும் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய விடயத்தை سورة بقرابل اسألونك عن الأهل قل هي مواقيت للناس والحج الله سبحانه وتعالى مقلق تلغي مقلق إذن ونك بليوارك لك قرية نيرا سوسياهم حج قرية نيرا سوسياهم ناني اندى صندراني عاقبات ترکرين اندى شرل لك قرية يدار الطمانة کرتك اللي الله سبحانه وتعالى قرآن ماله ودد اله ودد اله ودد قاشتك اللي اندى رتل مك مكي مآة اور ودية تأي نان உலகத்தில் நேரம் அல்லாவுக்கு சொந்தமானது அல்லாஹ் அந்த நேரத்தில் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார் இந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு விடயத்தை மிகவும் ஆழமாக எப்பொழுதுமே சரியாவலை புரிந்து கொள்ள வேண்டும் சில விடயங்கள் இருக்கிறது அந்த விடயங்களை குறிப்பிடக்கூடிய அளவுட்டு குறிப்பிட்டு மட்டுப்பட்டு அதிகாரத்தை அல்லாஹவும் அல்லாஹுடைய ரசூடும் மாத்திரம்தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அதிகாரத்தை எல்லா யாருக்குமே கொடுக்கவில்லை உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் குரான் சொல்லுகிறான் வரப்புடைய இறைவன் உன்னுடைய இறைவன் இவைகளை எல்லாம் விரும்புகிறானோ அவைகளை எல்லாம் படைத்துக் கொண்டிருக்கிறான் அவனுடைய விருப்ப பிரகாரம் படைக்குகிறான் அவனுடைய நாட்ட பிரகாரம் படைக்குகிறான் எப்படி விரும்புகிறானோ அப்படி படைக்குகிறான் சுபகான இரண்டு கால்களை கால்களை கொடுத்திருக்கிறான் சிலவற்றல்ல காலையே கொடுக்கவில்லை சிலவைகளுக்கு அல்லாஹ் சிலவற்றுக்கு அல்லா சுபஹான ஆறு காலை கொடுத்திருக்கிறான் இப்படியாக அவனுடைய விருப்ப பிரகாரம் எஹ்லு குமாயேஷா எதை விரும்புகிறானோ அப்படிய படை படைக்குகிறான் விரும்புகிறோ அதை புறக்குகிறான் எதை தேர்ந்தெடுக்க விரும்புகிறானோ அதை தேர்ந்தெடுக்கிறான் மாதங்களில் மாதங்களை பனிரெண்டாக படைத்து அந்த பனிரெண்டு நாலு மாதங்களை ஒருமத்துடைய கண்ணியத்துக்குரிய மாதங்களாக அல்லா புறக்கெடுத்திருக்கிறான் இப்படியாக சொல்லும் பொழுது அல்லா சுபானவைகளை படைத்து நாடிய அவன் மகத்துவமாக்கியும் இருக்குறான் அந்த பொறுப்பு அப்படி புறக்கக்கூடிய அப்படி ஒன்றை விட ஒன்றை சங்கைப்படுத்தக்கூடிய ஒன்றை விட ஒன்றை மேன்மைப்படுத்தி பார்க்கக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் எங்களுக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை அழகான முறையில் மே உலகத்தில் கொடுக்கவில்லை உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் அளவை குறிப்பிடுவது உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் தான் தொல வேண்டும் சுபகு ரெண்டு தான் தொல வேண்டும் மாத வரடத்தில் ஒரு மாதம்தான் நோம்பு நோக்க நோம்பு நோப்பது சரவாக இருக்கிறது இப்படியாக சொல்ல போனால் சில விடயங்களை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள் அளவு குறிப்பிடப்பட்டிருக்கிறது உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் சுபகுக்கு ரெண்டு ராங் தொழ வேண்டும் அது அல்லாஹவினால் குறிப்பிடப்பட்டது அல்லாஹுடைய நபியினால் சொல்லி தரப்பட்டது இல்ல நாங்கள் மூணு சொல்லுவோம் என்று சொல்லி யாராலையுமே அந்த அளவை கூட்டவோ குறைக்கவோ முடியாது அளவு அல்லாஹுவின் புறத்திலிருந்துதான் ரசூரின் புறத்திருந்துதான் எங்களுக்கு சொல்லப்பட வேண்டும் உதாரணமாகிட்டுக் கொள்ளுங்கள் தொலகைகளுக்கு பிறகு சுபகான களிமா முப்பத்தி மூணு தடவைகள் பிறகுகள் ஓதிக்கொள்ளுங்கள் இப்படியாக சில வழி எங்கள் அல்லாஹு என்று சொல்லக்கூடிய இந்த துவை ஏழு முறை ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய சில வாரிதான துவாக்கள் இத்தனை தடவைகள் ஓத வேண்டும் இத்தனை முறைகள் ஓத வேண்டும் என்று சொல்லி அளவுகள் குறிப்பிட சொல்லுவதற்குரிய அதிகாரத்தை அல்லா யாருக்குமே கொடுக்கவில்லை அது அல்லாஹும் இதே போல இன்னும் ஒன்று படுகிறது தஷ்தீது உல் மகான் இடத்தை குறிப்பிடுவது இந்த அமலை இந்த இடத்தில் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இடத்தை குறிப்பிடக்கூடிய சக்தியையும் தான் செய்ய வேண்டும் அரபா அரபாவில்தான் கழிக்க வேண்டும் மினாவுடைய மைதானத்தில்தான் மக்கள் ஒன்று சேர வேண்டும் அதாவது தான் மக்கள் அந்த அன்று இரவு அரபா பெருநாளுடைய இரவை கழிக்க வேண்டும் இப்படியாக து ஒருடத்தை குறிப்பிடக்கூடிய பவரை சக்தியை அன் வைத்து உதாரணமாக ஒருவர் வைக்கிறார் மஸிது இருக்கக்கூடிய தள்ளி வாயிலில் பத்து நாள் இருக்க போகிறேன் அவர் அந்த நிறைவேற்றுவது அவருக்கு கடமை அந்த நிறைவேற்ற வேண்டும் இடத்தை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அமலையும் நேர்த்தி வைத்து விட்டார் பள்ளியையும் குறிப்பிட்டு விட்டார் சொல்லுகிறார்கள் அதாவது மஸ்திது நபவி மஸ்திது அஃசா இந்த மூணு பள்ளி அல்லாம வேறொரு பள்ளியிலிருப்பேன் என்று சொல்லி அவர் நீயத்து வைப்பார் என்றிருந்தால் அந்த பள்ளியில தான் இழத்திக்காக இருக்கணும் என்ற அவருக்கு இல்லை அந்த இழச்சிக்காவை உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பள்ளியில பேத்தும் அவருக்கு நிறைவேற்றலாம் ஆனால் இழத்திக்காவை நிறைவேற்றுவது அந்த நேர்ச்சியை பூர்த்தி செய்வது அவருக்கு கடமையாகிவிடும் ஆனால் அவர் குறிப்பிட்ட இடத்தை அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற கட்டாயப்பாடு அவருக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய கருத்தை புகாக்கள் மிகவும் அழகாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்ன விளங்குகிறோம் என்று சொன்னால் இடத்தை குறிப்பிடக்கூடிய பவர் சக்தி அல்லா தன் வசம் வைத்துக் கொண்டிருக்கிறார் இதே போல நேரம் குறிப்பிடுவது போக்கு முஸ்லிம் சமூகத்திலும் இது இருக்கிறது இந்துக்கள் இந்துக்களிடமிருந்து எங்களை தொட்ட ஒரு கலாச்சாரமாக இந்த கலாச்சாரத்தை நாங்கள் பார்க்கிறோம் எதை எடுத்தாலும் எந்த நேரம் நல்ல நேரம் எதை எடுத்தாலும் எந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும் வீடு கட்டியிருக்கிறேன் வீட்டுக்கு போவதற்கு நல்ல நேரம் என்னான் சுகானம் எல்லா நேரமும் நல்ல நேரம் ஆனால் எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் சுபகு தொழாமல் சுபகுடைய தொழுகையை தவறிவிட்டு அவன் எந்த ஆரம்பித்தாலும் அந்த வேலை கமி நில்லோ அது அவனுக்கு பறக்கத்தில் ஒரு வேலையாகத்தான் இருக்கும் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டிலே நிலை வைப்பதற்கு குழந்தைகளுக்கு ஹத்துணா செய்வதற்கு ஒரு குழந்தை ஒரு மனை ஒரு பெண்மணி தன்னுடைய தன்னுடைய பிரசவ வேதனைக்கு பிறகு குழந்தையொன்றை ஈண்டெடுத்து பெற்றெடுத்து அந்த குழந்தை அதன் மூலமாக அவளுக்கு ஏற்பட்ட அந்த நோயில் இருந்து அவள் நிவாரண நேரத்தை குறிப்பிடக்கூடிய பவர் சக்தி அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்கிறது அல்லாஹுடைய தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்டது நாலு நாற்பத்தி ஒன்றுக்குத்தான் பஜ்ரு பதினொன்று ஐம்பத்தி ஆறுக்குத்தான் முஹரு அதாவது மூணு இருபத்தி ரெண்டுக்குத்தான் அசரு என்று சொல்லி நேரம் குறிப்பிட்டு ஒரு அமலை சொல்லித்தரக்கூடிய ஒருவருக்கும் யாருக்கும் இல்லை ஆனால் நாங்கள் சூசிக்கு வேலை செய்யக்கூடிய மக்களாக இருப்போம் அது வேறொரு விடயம் ஆனால் இவாதத்தை செய்யும் இந்த கடமையை இந்த இவாதத்தை இந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்லி யாராலும் நேரம் குறிப்பிட நேரத்தையும் குறிப்பிட முடியாது இதே போல து இது காலம் என்று போல இது நோம்புடைய காலம் சொல்லுவார்கள் இது நோம்பு காலம் சொல்லுவார்கள் இது காலம் இருக்கிறது இதே போல நோம்புக்கண்டு ஒரு காலம் இருக்கிறது ரமதானுடைய மாதத்தை யார் அடைந்து விட்டாரோமு அந்த சீசன்ல நோம்பு நோக்க வேண்டும் ஹஜ் என்று சொல்லக்கூடியது குறிப்பாக எழுபது நாட்களை கொண்டு ஒரு குறிப்பிட்ட பீரியட் இந்த பீரியட்ல தான் உங்களுக்கு ஹஜ்ஜுக்காக வந்து ஹெரான் கட்டலாம் இது ஒரு ஹஜ் சீசன் இது ரமதானுடைய சீசன் என்று ரெண்டு சீசன் இருக்கிறது போல வேறொரு சீசனை யாராலையும் உருவாக்கிக் கொள்ள முடியாது நான் இது மாத்திரம்னது நேரம் குறிப்பிடுவது காலத்தை குறிப்பிடுவது அளவை குறிப்பிடுவது இடத்தை குறிப்பிடுவது இந்த பவர் இந்த சக்தியை தன்வசம் வைத்துக் கொண்டிருக்கிறான் இதை யாருக்குமே மாதங்களாக கால காலங்களாக இந்த காலத்தை பார்க்கப்பட்டிருக்கிறது எனவே அன்பு கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே இந்த காலத்தை பற்றி முதலாவது நேரம் அல்ல சுபகுடைய நேரம் நேரம் நேரம் என்று சொல்லக்கூடியது நாட்டில் நேரம் கொழும்பு நேரப்பிரகாரம் அது நாலு நாற்பத்தி ஒன்றுக்குத்தான் இருக்கிறதே அந்த நேரத்தின் அந்த நேரத்தின் அடிவானத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சத்துக்கு அந்த வெளிச்சத்துடைய நேரத்தில் தான் சொல்லுவோம் அந்த நேரத்தின் மீது அல்லா சத்தியம் செய்கிறான் இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் நிலத்தில் குரானுக்கு மலக்குமார்கள் சமூகம் மலர் குச்சிய மலர் அங்கே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான கருத்தை குரான் சுட்டிக்காட்டுகிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சிந்திக்க வேண்டும் எத்துண பேருக்கு இந்த நேரத்தில் குரான் பாக்கியங்கள் கிடைக்கிறது அழுகையிலும் தொழுகையிலும் கழிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லா மார்க்கமும் போதிக்கக்கூடிய சில கொமன் விடயம் இருக்கிறது அந்த கொமன் விடயத்தில் ஒன்றுதான் நேரத்தோடு தூங்கி நேர காலத்தோடு எலும்புவது பஜுடைய நேரத்தில் எலும்புவது சொல்லக்கூடியது இது முஸ்லீம்களுடைய கலாச்சாரம் மட்டுமல்ல இது பௌத்தர்கள் இந்துக்கள் இதே போல கிறிஸ்தவர்கள் எந்த ஒரு மார்க்கத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லா மார்க்கமும் போதிக்கக்கூடிய ஒரு ஒரு காமனான விடயத்தில் ஒன்றுதான் நேர காலத்துடன் தூங்கி நேர காலத்துடன் எங்களுடைய வேலைகளை ஆரம்பிப்பது என்று சொல்ல எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் ஃபஜரின் மீது சத்தியம் செய்கிறான் அதிகாலை பொழுது மீது சத்தியம் செய்கிறான் அதுக்கு பிறகு சொல்லுகிறான் வலையாளின் மீது சத்தியமாக அந்த பத்து இரவுகளை பற்றி சொல்லக் கொள்ளா என்று சொல்லக்கூடிய கருத்தை அது ஆரம்ப பத்து தினங்கள் தான் என்ற கருத்தை அநேகமான வலியுறுத்தி இருக்கிறார்கள் இதை இதுதான் சரியான கருத்து என்று சொல்லியும் அந்த கருத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த காலக இந்த பத்து நாட்களின் மீது அல்லாஹ் சத்தியம் அந்த பத்து நாளுடைய சிறப்பு இருக்கிறது அந்த ஒன்பதா அந்த பத்தில் நாட்களில் ஒரு நாளில் தான் இருக்கிறது அரபாவுடைய நாள் அல் ஹஜ்ஜூ அல் அரபா அரபா உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் முப்பது லட்சம் பேர் ஒரு நாற்பது லட்சம் பேர் ஹஜ்ஜிக்காக வேண்டி ஒன்று சேரப்போகிறார்கள் இன்று எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் சுமார் ரெண்டு வார காலமாக மக்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள் அனைவரும் போய் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து அந்த காபத்துள்ளாவை வலம் வந்து எல்லாம் முடித்துக்கொண்டு அரபாவுடைய நாள் புற ஒன்பதாவது அண்டைக்கு அத்துணை ஹாஜிகளும் அந்த அரபாவுடைய மைதானத்தில் ஒன்று சேர வேண்டும் சுமார் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் மக்கள் ஒன்று சேர வேண்டும் அந்த யாருக்கு அவர் கிடைக்கவில்லையோர் செலவழித்திருந்தாலும் என்று சொல்லி கருதப்பட மாட்டார் ஒரு கண்ணியமான ஒரு சங்கையான நாள் அந்த மகத்துவங்களை பின்னால் வரக்கூடிய வகுப்புகளில் பார்ப்பதற்கு முயற்சிப்போம் அதே போலதான் இந்த ஒரு நாளாகத்தான்சி பதிவு செய்ய உலகத்திலே இருக்கக்கூடிய நாட்களில் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான அல்லாவுடைய புறத்தில் மிகவும் சங்கையான மகத்துவமான நாளாக எந்த நாள் இந்த பெருநாளுடைய நாள் இருக்கிறது என்ற ஹதீசும் எங்களுக்கு சாகிதாக இவர்கள் அநீதி இம் சொல்லிவிட்டு இப்னு ஹஜ்ரஸ் கலானி ரஹமตุல்லாஹி அலைஹி பிள் சொல்கிறார்கள் வல்லதி யஹர் أن الصبب في امتياز عشر ذي الحجة لمكان استماع أمهات العبادة فيه وهذه رهي الصلاة والصيام والصدقة والحج ولا يعطي ذلك في غيره سرعنة عندما نأكل سرند نالاها يربي ذلك قارنة من نظر يما عندما نأكل كأولا اي ايرالماعنا منك فليباري ذلك لهم دي شير دلك كرده حجن دي حج شر لك كورية عندهم عرفان دي شر لك كورية عندهم يوم النعج ஒன்றும் அதிகமானும் போல எந்த ஒரு காலத்திலும் ஒன்று சேர முடியாது அதனால தான் இந்த பத்து நாட்கள் கண்ணியத்துக்குரிய சங்கைக்குரிய நாட்கள் என்று சொல்லக்கூடிய கருத்தை குறிப்பிட்டிருக்கார்கள் இந்த பத்து நாட்களில் குறிப்பாக நாங்கள் செய்ய வேண்டியாகும் வரைக்கும் காலகட்டத்தில் நடைபெற்ற மே கூலியாக இருக்கும் என்ற கருத்தை அழகாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸில் வந்திருக்கிறது சௌமி யோமி அரபா ஒரு பழக்கத்தை ஆரம்ப காலம் தொட்டே செய்து வருகிறோம் இரண்டு நாட்கள் நோம்பு நோட்பது எட்டாவது நாளும் நோம்பு நோக்குகிறோம் ஒன்பதாவது நாளும் நோம்பு நோக்குகிறோம் இந்த இரண்டு நோம்பை நோட்பதன் காரணமாக எங்களுக்கு இரண்டு பாக்கியங்கள் கிடைக்கும் உண்டு எங்களுடைய நோம்பு அங்கே மக்கள் அரபாவிலே சேரக்கூடிய நாளில் நாங்களும் நோம்பாளியாக இருக்கிறோம் நாள் நோம்பு நோக்கு அதை என்னடால் எங்களுடைய ஒன்பதாவது நாளும் நாங்கள் நோம்பு நோட்கிறோம் நாங்கள் இரண்டு வகையான கருத்துக்கு மத்தியில் ஒன்று சேர்ந்த மக்களாக மாறிவிடுவோம் இந்த பழக்கம் இந்த நாட்டில் ஆரம்ப காலம் தொட்டேன் பெருக்கிறோம் எனவே அரப்பாவுடைய நாளில் அரபாவுடைய திணற்றில் நோம்பு நோற்று அல்லாஹுடத்தில் இரண்டு வருடங்களுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நம் அனைவருக்கும் அல்லாஹ் துணை புரிவானாக அல்லாஹ் அபிட்சிவானாக இப்படியாக இதே போலத்தான் நீத்துள்ள அனைவர்களும் இந்த பிறை கண்டல் தொட்டு யாருக்கெல்லாம் உதகையா கொடுக்க நீயத்திருக்கிறதோ ஆசை அதாவது அவர்களை பார்த்துக்கும் உங்கள் ஒருவர் அப்படிப்பட்டால் அவர் என்ன செய்ய வேண்டும் அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய நகத்தையும் அவர் அகற்றக்கூட அதை அப்படியே வைத்துக் கொள்வார் இந்த ஒரு அமல் சுண்ணி சொல்லக்கூடிய கருத்தை சொல்லி கூடிய மார்க்கத்தை முறைகள் அழகான முறையில் பின்பற்றி அவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள நம் அனைவருக்கும் துணை புரிவான